ை வழியே அடும் நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் அத்தசித்தமில்ல குழைக்கும் களபகுவி முலைய மழை கோமளபே முளைக்கும் பொழுதுன்னையே அன்னையே என்பனோடி வந்தே